வணக்கம் நண்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை பதினேழு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரான்சில் நெப்போலியன் வனபாட் பிரிட்டானியர்களிடம் சரணடைந்தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரெஞ்சு பயணிகள் கப்பல் செனகளுக்கு அருகில் மூழ்கியதில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு முதலாவது பஞ்ச் இதழ் லண்டனில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வில்லிஸ் கேரியர் என்பவர் நியூயார்க் நகரில் முதல் முதலில் ஏர்கண்டிஷன் எனப்படும் குளிர்சாதன வசதியை அறிமுகப்படுத்தினார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் கலிபோர்னியாவில் ஆயுதங்கள் ஏற்றிச் சென்ற இரண்டு கப்பல்கள் வெடித்ததில் முன்னூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்காவின் ஹாரியஸ் ட்ரூமன் பிரிட்டனின் வென்ஸ்டில் சர்ச்சில் சோவியத் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் ஆகியோர் உலகப் போர் தொடர்பான தமது கடைசி உச்சி மாநாட்டை ஜெர்மனியின் போர்ட்ஸ்டாம் நகரில் ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் அரசர் முகமது ஷாகிர்ஷா கண் அறுவை சிகிச்சைக்காக இத்தாலி சென்றிருந்தபோது பதவியிலிருந்து அகற்றப்பட்டு அவரது உறவினர் முகமது தாவூத்கான் மன்னராக முடிசூட்டிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கனடாவின் மான்ட்ரியல் நகரில் கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள் ஆரம்பமாகின நியூசிலாந்து அணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருபத்தி ஆப்பிரிக்க நாடுகள் இப்போட்டிகளை புறக்கணித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு தீமோர் இந்தோனேஷியாவுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிசோரியில் கன்சஸ் நகரில் நடைபாலம் ஒன்று இடிந்ததில் 114 பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பப்புவான் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக 10 கிராமங்கள் அழிந்தன மூவாயிரத்தி நூற்றி பேர் வரையில் கொல்லப்பட்டனர்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 ஒன்றாக இணைந்தது இதுவே முதல் முறையாகும் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு அலெக்சாண்டர் சவினோவ் ரஷ்ய ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரதி ராஜா தமிழக திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆங்கலோ மேர்கல் ஜெர்மனியின் எட்டாவது குடியரசுத் தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆடம் ஸ்மித் ஸ்காட்டிஷ் மெய்யியலாளர் மற்றும் பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டி நாயர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜெரோம் எமி யாழ்ப்பாண ரோமன் கத்தாலிக்க ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரா கிருஷ்ணன் இந்திய திரைப்பட இயக்குனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மிர்னால் கோரே இந்திய அரசியல்வாதி